ம் பிரபாரிஜாத்தய தோற்றவேத்தை கணையமுதிரா கிருஷ்ணா கீதா நம கமேந்திரமனசமிரன்விமூரசீகிருஷ்ணர் கர்மயோகம் ஏன் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை நாலு அஞ்சு ஆறாவது ஸ்லோகத்தில் விளக்கி சொல்கிறார் முதல்ல சொன்னார் கர்மத்தை பண்ணாமல் கர்மமற்ற நிலையை அடைய முடியாது அர்ஜுனா வெறுமன சந்யாசம் பண்ணுறதுனால வாழ்க்கையினுடைய குறிக்கோடு ஆகிய மோட்சத்தை அடைஞ்சுவிட முடியாது இயற்கையாகவே அஜ்ஞானிக்கு கர்மத்தை விடுறதுங்கிறது நடக்காது பிரகிருத்தியோட குணம் தன் வசமில்லாமையே காரியம் பண்ணுறதுக்கு செயல் புரியறதுக்கு தூண்டும் ஆக கர்மம் பண்ணாமல் இருக்கிறதுங்கிறது நடக்காது அது மாத்திரம் இல்லை எல்லாம் பயன்படுத்தாம மனசுனால விஷயங்களை யார் நினச்சிட்டு இருக்கானோ அவன் வந்து பொய் ஒழுக்க முடியவன் சில ஒரு வேலையும் செய்யாமல் கண்ணு மூடின்னு உட்கார்ந்துட்டு இருக்கலாம் நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் நான் ஆன்மீக சாதனை பண்ணுறேன் தியானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கை கால்களையெல்லாம் அசைக்காமல் ஒரு இடத்துல உட்காந்துருக்கலாம் ஆனால் மனசுக்குள்ள உலக சுகத்தை அனுபவிக்கணுங்கிற ஆசை இருக்கும் அதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் பக்குவம் அப்படி உட்கார்ந்துருக்க முடியாது கர்மேந்திரியானி சையம்ய கர்மேந்திரியங்களையெல்லாம் அதாவது செயற்கருவிகளை எல்லாம் கட்டுப்படுத்திட்டு ஆஸ்தே மனசாஸ்மரன் இந்திரியார்த்த மனசாஸ்மரன் இந்திரிய விஷயங்கள் எல்லாம் மனசால் நினச்சிக்கிண்டே இருக்கான் நிறைய மிஸ் பண்ணுறோமே அதை அனுபவிச்சிருக்கலாமே இது அனுபவிச்சிருக்கலாமே அப்படின்னு மனசில் உலக ஆசையெல்லாம் நிறைய இருக்குது பக்குவம் இல்லை அவனை விமூடாத்மாங்கிறார் ரொம்ப விசேஷமான முட்டாள் கொஞ்சம் கூட வழி தெரியாமல் சாஸ்திரம் தெரியாமல் பக்குவம் அறியாமல் இப்படி பண்ணுறான் மித்தியாச்சாரஸ உச்சத்தை அவன் வெளி போடுறான் ரெட்ட வேஷம் போடுறான் பார்க்குறதுக்கு சன்னியாசி மாதிரி நடிக்கிறான் ஆனால் உள்ளூர உலக ஆசை எல்லாம் நிறைய இருக்குது ஆக உலக விஷயத்தில் மனசை வச்சு பக்குவம் இல்லாமல் வேலை செய்யாமல் இருக்கிறதுங்கிறது பெரிய ஆபத்துங்கிறார் செயல் புரிஞ்சாலாவது கொஞ்சம் கொஞ்சம் மனதுக்கு பக்குவம் வரும் செயல் புரியாமல் இருந்தால் மனசு கெட்டு போகும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் ஆக செயல் புரியாமல் இருக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை செயல் புரியாமல் இருக்க முடியாது பக்குவம் இல்லாமல் செயல் புரியாமல் இருந்தால் மனது கெட்டு போயிடும் இந்த ஐடியல் மைண்ட் ஈஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப்னு சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி மனசு வீணாக போயிடும் ஆகையினால் செயல் புரியறது தான் நல்லது அப்படிங்கிறத சொல்ல அடுத்த ஸ்லோகத்தில் கர்மத்தை யோகமாக செய்கிறதுக்கு பழகிக்கணும் கர்மத்தை செஞ்சாலும் மனதுக்கு துன்பம் வரத்தான் செய்யும் கர்மத்தை செய்யாமல் இருந்தால் வர்ற துன்பம் அதிகம் அதாவது கர்மத்தை செய்கிறதுனால நமக்கு வந்து அந்த வினையிலையும் வினை பயன்லையும் ரொம்ப பற்று வந்து மனசை துன்புறுத்தும் சஞ்சலப்படுத்தும் கர்மத்தை விட்டுவிட்டால் மனசு கெட்டு போயிடும் பக்குவம் அடையாது ஆக கர்மத்தை செஞ்சால் ஆபத்து கர்மத்தை விட்டால் விபத்து அப்போ கர்மத்தை யோகமாக செஞ்சா சம்பத்துங்கிறத சொல்ல போகிறார் அடுத்த ஸ்லோகத்தில் நாளைக்கு அதை பார்ப்போம் கர்மேந்திரியாணி சயம்யா மனசாஸ்மரன் இந்திரியார்த்தான் மித்தியாச்சார ச உச்சியத்தே எல்லோருக்கும் பரிபூர்ணமான வாழ்த்துக்கள் அறிவோம்